தேவனுடைய புருசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விஸ்வாசம் கிரியில்லாத விசுவாசம் செத்ததா அந்த அப்போசுலர்கள் போதித்த தேவ கேட்டு ஜனங்கள் விசுவாசத்தை தங்கள் கிரியைகளில் காட்டினார்கள் இறைவன் கூறுவதை கேட்டு முழுமையாக கை விசுவாசம் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம் விசுவாசம் குணமடையை செய்கின்றது விசுவாசம் என்னும் நற்கிரியலினால் தேவனை உலகிற்கு நாம் காட்ட என்பது பற்றி இப்பொழுது புதிய சிலைமையின் தலைமையும் அப்போதாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் யாவரும் கேட்டு தேவாசி அன்புடன் அழைக்கின்றோம் மறுபடியும் இந்த தேவனுடைய தேவனாகிய கருத்துடைய வார்த்தை சொல்லியிருக்கின்ற பிரகாரம் பிதாவை தொழுதுகொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது வேண்டும் என்பதை பிதாவாகி தேவன் விரும்புகிறார் என்று இயேசு கிருத்து இந்த வார்த்தையை சொல்கின்றார் பிதாவாகி தேவன் விருப்பத்தை அவர் நமக்கு வழிபடுத்துகின்றார் பிதாவினுடைய விருப்பம் அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு மாத்திரமல்ல உண்மையோடும் ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்கின்றபடினாலே கத்திராய் தேவன் திருச்சபையை அதற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கின்றார் எல்லோரும் அந்த பிரகாரமாக கத்தோட சமூகத்தில் காணப்படுவோம் அவருடைய ஆராதனை இங்கே ஏறெடுக்கிற ஆராதனை அது சுதந்த ஆசனையாக தேவனுடைய சமூகத்தில் அவர் நுகரக்கூடியதாக அவர் கழிகூர்ந்து சந்தோஷம் தாக நம்முடைய ஆராதனும் போலும் அவர் மகிழ்ச்சி அடைய இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் அலையலுயா இன்று நமது மத்தியில் வைக்கும் ஆண்டவர் கருகின்ற வாக்கியங்களை நாம் தியானித்து பயனடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக உங்களுக்கு சொல்லுகிறத எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்ற பிரகாரம் இந்த வார்த்தையை ஆகிய நெட்டிலேயே அங்கே பல இடங்களில் கேட்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஹேல இலையா ஹலையலையா எல்லோருக்கும் வாரித்துகள் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல கேட்கிற எல்லோருக்கும் இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஹேலையா யாக்குன்னு பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள வசனங்களே ஒருவர் சொல்ல வீணான மனுஷனே கிரிகளில் விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ கிரியைகள் நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் தன் குமாரன் ஈசாக்கை பலபீடத்தின் மேல் செலுத்தினோது அவனுடைய முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் என்று காண்கிறாயே அப்படியே விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத நிறைவேறி அவன் தேவடையப்பட்டான் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இன்று நமக்கு தேவன் அருள்கின்ற வார்த்தை என்ன என்றால் விசுவாசம் ால் அந்த விசுவாசம் கிரியிலே காணப்பட வேண்டும் கிரிய இல்லாத விசுவாசம் என்று கத்துடைய சொல்லுகின்றது திருஷ்டாந்தமாக அவர் எடுத்து கூறுகின்றதை நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு மயிமை வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டுமோ என்னுடைய பிதாவாகிய ஆபரகான் குமாரன் ஈசாக்கை பலிபடத்தின் மேல் செலுத்தின போது கிரியர்களினால் அல்லவோ நீதிமானான் என்பது ஆண்டவராகிய தேவன் ஆபர்காலுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தை நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அந்த குழந்தையை அவர் பெற்றுக் கொண்டார் தகப்ப அவர்லை குறிக்கின்றது தேவர் வாக்கு வயதில் இந்த வாக்கு பெற்றுக்கொண்டார் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயது வரைக்கும் அது அவருக்கு நிறைவேறவில்லை என்று நாம் காணுகின்றோம் அவர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ி அவ வீடு தேடி வந்தார் வீடு தேடி வந்து அவருக்கு இந்த வாக்கினார் ஒரு வருஷத்தில் அதாவது மனைவியாக சாராள் ஒரு குமாரனை அணைத்திருப்பாள் என்று நம்ப முடியவில்லை ரெண்டு பேருடைய சரீரமும் சத்து போய்விட்டது சாராவுடைய கற்பமும் சத்து போய்விட்டது இந்த நிலையில எப்படி வார்த்தைத்தார் மூலமாக பெற்றுக்கொண்டார் ஈசாக்கு பதினாலு வயது நிறைவடைந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார் மகனாகிய புகழ்வனும் குமாரனும் ஆகிய ஈசாக்கை மோரியா மலையில் கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துவாயா என்று கேட்டார் ஆண்டவர் இந்த வார்த்தைய காதலில் போட்டார் அவர் உடனே மாறுத்தர பேசவில்லை எப்பவுமே அதாவது பெண்கள் இடத்துல சொன்னால் அவர் அழுது கூச்சல் போட்டு விடுவார்கள் விசுவாசத்தை தொலைத்து விடுவார்கள் என்று அறிந்து அந்த நிலை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டார் வைத்துக்கொண்டு மகனை கூட்டி கொண்டு போகும்போது ஒரு வார்த்தை மட்டும் மனைவிட்டு சொன்னார் நான் மகனும் போய் பலி செலுத்திவிட்டு கடவுள் பல் செலுத்திட்டு போனார் இப்போ எத்தனை நாள் மூன்று நாள் பயணம் ஒரு நாள் ஒரு சொனை கண்டால் ஒரு நாளைக்கு ரொம்ப எடுப்பதலாக உற்சாகமாக விசுவாசமாக இருக்கும் போக போக போக போக சுந்தரமண வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனிதனுடைய யோசிக்க ஆரம்பிக்கும் அருமையாக புதல்வனை நூறு நூறாவது வயதுல அஞ்சு காலத்துல பெற்றுக் கொண்ட இவனு நான் கொண்டு போய் பலி செலுத்த போகிறேனே என்ற எண்ணம் வருகிறதா இல்லை பரவியில்லை மூன்று நாள் பயணம் செய்து அந்த மோரியாமலை ார்கள்ருக்குள்ளத்தை தாக்கி இருக்கும் இவருக்கு எப்படிங் வந்திருக்கும் என்று சொன்னார் ஏகவா ஈர் தேவ பர்வதப்படும் கத்தர் பார்த்துக் கொள்வார் சொத்து போன உடம்பில் இருந்து உன்னை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே இப்பொழுது ஆக்கிவிட்டால் அந்த சாம்பலில் இருந்து மகனை கத்தர் உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற விசுவாசம் அவருக்கு உண்டாயிற்று அவர் விசுவாசத்தை எப்படி கிரியினால்தான் அவர் நீதிமன்றாக்கப்பட்டாராம் அலையலு அந்த விசுவாசத்தை இருபத்தி எப்படி எப்படி வாசிங்க இருபத்தி ஒன்னாவது சமம் நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடுத்தின் மேல் செலுத்தினோ தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தின் மேலே செலுத்தின போது கிடைத்தி வைத்த போது நீதி எப்படி தகப்படி வினால் விசுவாசத்தில் இருக்கவில்லை என்று புதிய ஏற்பாட்டில் அதாவது புதிய ஏற்பாட்டு நிறுவன எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோமே அபரகாம் கிரியினாலே விசுவாச விசுவாசிகளுக்கு தவப்பார் கிரிகளினாலே நீதி மாறாக்கப்பட்டார் என்று அபரகாமை குறித்து சொல்லி இருக்கின்றது இந்த மகளை அவர் அழைத்து சென்றார் அழைத்து சென்று அங்கே போய் என்ன செய்திருக்கலாம் இன்னொரு ஜெவம் பார்ப்போம் கருத்து வேறு ஏதாவது சொல்றாரா பார்க்கலாமா என்று ஒரு ஜெவம் பண்ணி இருக்கலாம் அது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கலாம் என்று வெயிட் பண்ணி இருக்கலாம் தோல் இருந்த விரைகிட்ட இறக்கினார் பலிபுடத்தை கட்டினார் விரைவுகள் எல்லாம் அடிக்கினார் அடுக்கிவிட்டு மகனை காலையும் கையை கட்டி பலிபடத்தில் கடத்தி விட்டார் ஹலே லோயா கிரி ஹலே லோயா கிரி சாதாரண கிரிய இல்லை இது இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் விசுவாசம் என்பது தேவன் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் அது தேவன் அந்த மகனை கிடைத்துவிட்டு இன்னும் யோசிக்கவில்லை உடனே கையில் இருந்த கத்தியை நேரம் ஓகே ஒரு செகண்ட்ல கடத்தல விழுந்து விடும் அப்பதான் சத்தம் கேட்கிறது பிள்ளையாண்ட கையை போடாதே கத்திய போடாதே இப்படி நீ கத்திரிக்க பயப்படுகிற என்று நான் அறிந்து கொண்டேன் விசுவாசத்தை கிரியில் நீ காட்ட ஆரம்பித்து விட்டாயே மறுபடி நான் நீதிமன்ற என்று சொல்லி சொல்லிவிட்டு பின்னாலே பாரன்ற போது பின்னாலே புதரில் ஒரு ஆடு சிக்கி கிடக்கிறது அதை கொண்டு வந்து பரிசுத்தினார் மகனை அழைத்து கொண்டு வந்தார் அருமையான பிள்ளைகளே இன்று நம்ம கொடுக்கிற சப்ஜெக்ட் என்ன என்றால் என்றால் கிரியிலே காட்டர் என்ன சொல்ல உடனே செய்ய ஆயத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் நரபலியை கேட்க மாட்டார் நம்மை நஷ்டப்படுத்துறதற்கு அவர் விரும்பவே மாட்டார் ஆனால் நம்முடைய விசுவாசத்தை தேவன்மையால் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிற அறிவு இதுவரைக்கும் பெருக்கிற நன்மைகள் மூலமாக நம்முடைய விசுவாசம் எவ்வளவு நமக்குள்ளே உருவெடுத்து வளர்ந்து இருக்கிறது அது எவ்வளவு நமக்குள்ளே காணப்படுகிறது என்பதை அறியும் இப்படி ஒரு பரீட்சை அவர் வென்றார் என்று நாம் காண்கின்றோம் அதாவது கிரிய இல்லாத விசுவாசம் சொத்ததா இருக்குமே என்பதை மனிதனே நீ அறிந்து கொள்ள வேண்டாமோ அறிய வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தையை சொல்கின்றது சாதாரண ஒரு சொந்த காரியத்தை விடுகின்றார் இன்று மக்களுக்கு விட முடியவில்லை ஆனால் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த நிலைய வார்த்தையினால உதவிகளினாலே விசுவாசம் அறிக்கை செய்கின்றோம் நம்முடைய கிரியையில் அந்த விசுவாசத்தை வேண்டும் அப்படி எல்லாம் விட்டார் என்று சொல்கிறது எழுதுகின்றார் ஒவ்வொரு ஆரையம் சொல்லுவார்கள் கை கொள்வார்கள் இல்லையே கைகொள்ள வேண்டும் ஆண்டவர் கிரிய இல்லாது அந்த விசுவாசத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் காணுகிறோம் இங்கே நாம் கீழே வாசிக்கலாம் ஒன்னு காரியங்களை பார்க்க போகின்றோம் அப்ப சொன்ன பதினாறாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரைக்கு வசனங்களை நாம் இங்கே வாசிக்கலாம் இங்கே என்று உண்டாகிற அதாவது வேதாகமத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு பலவிதமான குறுக்கோடிகளை சொல்லி கொடுத்து மக்கள் இந்த அதாவது கிரியைகளினால அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மகாபுரிய ரட்சிப்பை இழந்து போக செய்கிறபடியால அருமையான தேடிப்படையோடு நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி இருக்கிறோம் வழிபாடுகளை நாம் என்று பார்க்கின்றோம் அவைகளினாலும் இவர்களுக்கு தான் பிரயோஜனம் செய்யலாம் கொஞ்ச நேரத்துக்கு சீலாவையும் அடித்து நொறுக்கி தேவன் என்று சொன்னதுனால நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வந்து என்று அந்த உடம்பெல்லாம் காயம் எல்லா இடத்துல அடி உதையாகி உடம்பெல்லாம் வீங்கி போய் இருக்கின்றது இரவிலே ஜெப விலை வந்தவுடனே அப்படி இருவரை கத்தரை பாட ஆரம்பித்தார்கள் ஹலையலையா கடவுளை பாட ஆரம்பித்தார்கள் அதுல ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் பாடினார்கள் ஒருவரும் சொல்லவில்லை ஒருவர் சொல்லி இருக்கிறான் ஓன் சொல்ல கேட்டுதானப்பா வந்தேன் இவ்வளவு பெரிய பாடுகளுக்கு உட்பட வேண்டியது ஆயிட்டே என்று சொல்லவில்லை ரெண்டு சேர்ந்து பாடினார்கள் அலையலையா நாம் டாமிரி நடிக்கிற மாதிரி கையில் இருக்கிற விலங்கை அவர்கள் ஜாலராக தாளமாக பயன்படுத்தி பாடினார்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது என்ன ஆயிட்டு அங்கே நிலைநடுக்கம் ஏற்பட்டது அங்கே சிறச்சாலை கதவுகள் எல்லாம் கிட்ட என்று நடைக்கிறது இவருடைய கையில் இருந்த காலிலிருந்து கட்டங்களெல்லாம் கலந்து ஓடிவிட்டது பக்கத்து ரொம்ப சிறை சிறக்கை கட்டுகளும் அகன்று போய்விட்டது சிறச்சாலையெல்லாம் கலந்து கிடக்கிறது சிறச்சாலை அதிகாரி எட்டி பார்த்தான் திறந்து கிடக்கிறது கைதிகள் ஓடிவிட்டால் நம்மை காலையில கொலை செய்து போடுவார்கள் கேடும் செய்து கொள்ளாது விட ஆண்டவுமாறு ரஷிக்கப்பட நான் என்ன செய்யணும் நீங்கள் மனிதர்கள் அல்ல நீங்கள் ஆண்டவர்கள் நீங்கள் கடவுள் நீங்கள் ரூம் எடுத்து வந்திருக்க நீங்கள் மனித உருவத்தில் கடவுளாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது வேண்டாம் பரிசுத்தா என்று ஒன்று வேண்டாம் கத்திராசு யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு ராமத்தினால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் இருக்கும்படி அவட்டிருக்கிறார்கள் இவர்கள் சாத்தானால் நடத்தப்படுகின்றவர்கள் என்றால் இங்கே என்ன எழுதி இருக்கிறது என்றால் விசுவாசி நீ வீட்டாரும் அடுத்தால் என்ன பாருங்க அடுத்தால என்ன எழுதியிருக்கிறது வாசிங்க அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்த வசனத்தை போதித்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு அவருடைய வார்த்தை எடுத்து பிரசங்கித்தார்கள் என்ன செய்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் பெற்றார்கள் கிரியை இல்லாத போதனை கொடுத்த பண்ண இவர்களை கொண்டு போய் காயங்கள் எல்லாம் இவர்தான் இவர்களே கழுவினார்கள் எண்ணெய் போட்டார்கள் காயங்களை கட்டினார்கள் உடனே விசுவாசத்தை கிரியலை காண்பித்தார்கள் கிரே காண்பித்தார்கள் இன்றைய கிரிய இல்லாத விசுவாசம் சத்தது இன்று பெரிய பெரிய பெரிய ஆலயங்களில் ஆராதனை நடக்கிறது ஆடம்பரமான ஆராதனைகள் நடக்கிறது வெளியே கேட்பதற்கு இன்பமான பாடல்கள் கேட்கின்றது ஆனால் இது என்ன சொல்வது என்றால் கிரியே இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கின்றது என்றால் ஞான பெற வேண்டும் என்று அவர்களுக்கு போதனை கொடுத்தார்கள் மேலே விசுவாசியங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னவர்கள் கீழே ஞானஸ்நானம் எடுக்கும் முடியாத போதனை கொடுத்திருக்க வேண்டும் அந்த கேட்டு அவர்கள் பெற்றார்கள் காண்பித்து பெற்றுக் கொண்டார்கள் திரும்பவும் பாவனையாக உயிரோடு பெற்றுக் கொண்டார் இதற்கு மரணத்துக்கு ஒப்புத்த மாதிரியே தான் எண்ணி வைத்தார் கிரியலை காண்பார் மகனை பலி செலுத்துவதற்குரிய சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி தேவன் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் தேவனுடைய மகன பழைய கையில கொடுப்பார் என்ற நம்பிக்கை இந்த ஆபரகாமுக்கு இருந்தது அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நாம் செய்வது நாம் அதாவது நடைமுறையில காண்பிக்க வேண்டும் அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றது அதுதான் நமக்கு ஜீவனை நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று கத்தோட தெருவாக்கு சொல்லுகின்றது ஹலே லுய்யா நாங்கள் இந்த அனுபவங்களை பல வகையிலும் பெற்று அடிக்கடி உங்களை மத்தியில் சொல்லுகிற காரியம்தான் உங்களுக்கு இது ஒரு அடிக்கடி கேட்கிறதா இருக்கிறதால ஒரு முகையாக அதாவது என்னவென்று இருக்கலாம் ஆனால் இது அநேகர் கேட்கிறபடினாலே பிரோஜனமாக இருக்க நான் சொல்லுகிறேன் அல்லவா ஆபரக நீதிமான் ஆக்கப்பட்ட அல்லவா விசுவாசமாக விட்டுவிடாத விசுவாசித்து அந்த ரட்சிப்பை எவ்வளவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற முறையில அவர்களுக்கு போதனை கொடுக்கப்பட்டது அந்த பிரகாரம் அவர்கள் ஞான பெற்று என்னுடைய கிரியையில் விசுவாசத்தை காண்பித்தார்கள் என்று இந்த திருவோசனத்தை வகையில் வைத்திருக்கிற அணிக் ால தான விசுவாசுதான் ஞானஸ்தானம் கொடுத்ததாக பைபிள் இருக்கின்றது அப்படி என்றால் பிதா குமார்த்தாவினால் ஞானஸ்தானம் கொடுப்பது தப்பு என்று சாதிக்கிற பெருமை கூட்டம் இன்று உலகத்தில் இருக்கிறது வெளிநாட்டு இறக்குமதியை கொண்டு அதாவது சாத்தானுடைய போதனை கொண்டு அப்படி செய்கிறார் பிதா என்று ஒருவர் கிடையாது பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற கூட்டங்கள் தை நாம் காண்கின்ற அருமையான உங்களுடைய பெரியவராக இருக்கிறார் போது இன்று இந்த பிரகாரம் என்று அவர் அதாவது மொட்டையாக சொல்லுகின்ற அவர்கள் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு வழி திறக்கவில்லை கொடுக்கும் போது ஞானஸ்தானத்தை பற்றி பேசும்போது கேட்டவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டவர்களுக்கு அவர் சொன்னார் கத்தனாசு நாமத்தினால ஞான ஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது வரத்தை பெறுவீர்கள் என்று அவர் போதனை செய்தார் எதற்காக எதற்காக அப்படி சொன்னார் அதாவது யூதர்கள் அண்டவராய் கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று ஏற்றுக்கொள்ளவில்லை வரப்போகிறார் என்று அவர் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் வந்தவர் மேசியா அல்ல அவர் மேசியாவுக்குரிய தகுதி உள்ளவர் அல்ல அவர் தச்சனுடைய குமாரன் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் அதாவது இப்படி வருவார் என்று சொல்லவில்லை அது அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டவர் என்பதான் வருவார் அப்படி இருந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவர்களுக்கு இயேசுவை அதாவது பிதாவை தெரியும் தெரியும் அவர்கள் அறிந்தவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபடியால் வலியுறுத்தி அதை அவர்களுக்கு விசுவாச காட்ட த்தை காட்டண்டும் விஸ்வாசி அப்படி நீட்டார என்று சொல்ல அங்க அவர்கள் பின்னால ஞானஸ்தானம் பெற்று அவள் கற்றுடை பிள்ளைகளாக மாறினார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் தேவனைக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனபடினால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை சுவாசிக்கின்றவர்கள் அதாவது கிரியின் மூலமாக இந்த சுவாசத்தை அவர்கள் வெளியே காட்ட வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால் ஆண்டவனை நான் சோதரிகிறேன் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கிரி மூலமாக செய்ய வேண்டும் ஒரே செய்த காலத்தில் மதுரை மாவட்டத்துக்கு தெரியாது அந்த நிலையில்தான் இந்த திருப்பணியை இந்த விசுவாச ஊழியத்தை நாம் செய்தோம் அதாவது அப்படி ஊழல் செய்திருந்த காலத்தில் போன இடத்தில் ஒருவர் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஜோடி டிரெஸ் எடுத்து கொடுத்தார் ஒரு ஊழியக்காரர் எடுத்து கொடுத்தார் வாங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு மாற்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று இவைகளே நான் அவருடைய கையில வாங்கி ஜபம் அனுகின்ற போது கர்த்தர் சொன்னார் இதை கொண்டு போய் பொன்னையடியில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் அவர்கள் எங்கள் அளவுக்கு ரெண்டு பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு கொண்டு கொடுத்து விடுங்கள் என்று எங்களிடத்தில் போகுது சார் ஆட்டாண்டு அவரே விசுவாச ஹலோ இப்ப விசுவாசத்தாகிவிட்டது ஆனாலும் உள்ளே நம்ம கட்டிக்கொண்டே இருக்கின்றோம் இன்னொரு நினைத்தோமே ஆனால் விசுவாசம் வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம் அதை விசுவாசித்தோம் அப்படியே வந்து வந்து விட்டு மறுநாள் போய் அதை அவர்களுக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் என்று ரூமில் வரும்போது என்னுடைய பெட்ரூம்ல ஒரு பெரிய பார்சல் இருக்கிறது பெரிய ஒரு பார்சல் இருக்கிறது அப்போ அங்கே உள்ள அங்கே இருந்த பாசஸ்ட்டை கேட்டது என்ன என்று ஒரு பிரதர் ஆரோல்வாய் மொழியில் ஒரு பிரதர் என்னுடைய குடும்பத்துக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் துணிமணி எடுத்தாராம் எடுத்துவிட்டு பில் போடும்போது கர்த்தர் சொன்னார் என்னுடைய ஊழியக்காரர்களை நினைத்தாயா என்று கத்தர் கேட்டாரான் அது அவர் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு வைத்திருக்கிறார் எப்போ இத்தனை மணிக்கு அவன் அங்கேயே கர்த்தர் மூடத்தில் பேசினார் அல்லவா விசுவாசித்தோம் என்பதை கிரியலை காண்பதற்கு நாம் தீர்மானித்து விட்டு கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி தீர்மானித்து வரும்போது இங்கே நமக்காக இங்கே ஒரு ஸ்டிப்பாக ஒரு வேஸ்டிங்கான அங்கேயே அவர் எடுத்து கொடுத்தார் இங்கேயே சகல ட்ரெஸ் ஒரு மனிதனுக்கு என்ன ட்ரெஸ் வேண்டுமோ அத்தனை கச்சிப்பில இருந்து எல்லாமே அது ஒரு லோக்கல் ட்ரெஸ்ஸு இது பெரிய வெளியேறப்பட்ட நல்ல காட்டன் ஹை குவாலிட்டியான காட்டன் எடுத்து வைத்திருக்கிறது நான் பார்த்தேன் இதுல யே அறிந்து கொண்டோம் ஒரு காரியத்தை அறிந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்தவர்களாக மாற்ற முடியாக விரும்பி இந்த காரியத்தை சொல்லுகிறார் உடனே நாம் செய்ய வேண்டும் உடனே கிரியில காண்பிக்க வேண்டும் சரி என்று சொல்லிவிட்டு பார்ப்போம் யோசிப்போம் ஐயோ நமக்கு இல்லையே என்ன நிலையில் இருந்தாலும் அது சத்து போன விசுவாசம் விசுவாசம் அதாவது ஜபந்தான் பிரசங்கந்தான் தேவனை ஆராதிக்கிறதான் கிரியில் அது இல்லாவிட்டால் ஒரு பயனும் இல்லை என்று என்னுடைய திருவாக்கு சொல்லுகின்றது ஆயிரம் ஆயிரமான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்வதற்கு சாட்சியுள்ளவனாக நான் இருக்கிறேன் மகிமை உண்டாவதாக அருமையான கருத்தர் சொன்னார் அந்த வார்த்தை அப்படியே என்னுடைய பையன் மகன் என்றும் பாராமல் பல செலுத்துவதற்கு மனுக்கு விசுவாசத்தை கிரியிலே அவர் காண்பித்தார் அப்படினால் அவர் நீதிமன்ற என்று பெற்றார் என்று நாம் காணுகின்றோம் இந்த சிறச்சாலை அந்த என்று சொல்லி அவனுடைய பெற்றது விசுவாசத்தை கிரியிலே அவர்கள் காண்பித்தாரு காண்பிப்பது சில இடத்துல சொல்லுவோம் என்றால் என்றால் என்றால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பிள்ளையாக மாறிவிடுங்கள் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளையாக மாறிவிடுங்கள் சரியா சரியா சரியா பாரு செய்யமாட்டாரு மறுபடியும் ரெண்டு மாசம் கிடைத்து வருவார்கள் ஐயா இன்னும் அப்படித்தான் இருக்கிறது கிரியிலே விசுவாசத்தினர் காண்பியும் வாயளவிலே சொல்வதில் பிரயோஜனம் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்போது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களையும் நான் வாசிக்கும் போது இங்கே பக்தனாகியாவது வனாந்திரத்தில் ஓடுகிற ரகத்தில் இருக்கிற காந்தாக என்புடைய மந்திரி போய் சேர்ந்த போது அவர் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த வேதாகமத்தினுடைய ஆரம்பித்தார் அவர் வாசித்த வேதமாக விவசாயம் ஐம்பத்தி மூன்று அதிகாரம் இது யாரை குறித்து எழுதியிருக்கிறது என்று கேட்டபோது இவர் இங்கே அவருக்கு சத்தியத்தை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் என்று நாம் காணுகின்றோம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் எனப்பட்டார் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் அந்த இயேசுவை விசுவாசித்து ஞான ஸ்மாரம் இரட்சிப்பு உண்டு அவர்கள் தேவடைய இராட்சியத்தை சுதந்திரிக்கிறார் என்று அவர்களுக்கு அவருக்கு இவர் பிரசவம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது என்றே ர இருக்கும்போதே சுத்தி பார்கின்ற ரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது குறிக்கக்கூடிய இடத்தில் வந்தபோது அவர் சொல்லுகின்றார் தண்ணீர் இருக்கின்றது நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன என்று கேட்கிறார் அதுக்கு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் மயிமை உண்டாவதாக மூன்றாம் அதிகாரத்தை இந்த காந்தாக என்பி வாசித்துக் கொண்டிருக்கும் போது இங்கே சொல்லப்படுகிறார் என்றால் தெரியுமா சொல்லுகிறார் எனக்கு எப்படி தெரியும் சொல்லிக் கொடுக்கின்றார் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டதை கிரியிலே காண்பிப்பது ஞானஸ்தானத்தின் மூலமாக இப்படி செய்யும் போது கடலுடைய பிள்ளையாக மாறி என்ற போதனை கொடுத்தவுடனே அவர் மிகுதியா இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெற என்ன தடை என்று கேட்கின்றார் சொல்கிறேன் முழு இறுதியத்தோடு விசுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் தடை இல்லை உடனே ரதத்தை நிறுத்த சொன்னார்கள் இருவரும் ரதத்தை விட்டு இறங்கினார்கள் தண்ணீரில் இறங்கினார்கள் இறங்கி பிலிப் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் முழு உதயத்தோடு விசுவாசித்தால் அரகொரை உதயத்தோடு விசுவாசித்தால் தடைதான் நீர் முழுத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை நீர் முழுத்தோடு விசுவாசிக்கிறீர் என்பதை நீ இப்ப கிரியில காட்ட வேண்டும் உடனே ரதத்தை நிறுத்துங்கள் என்று தண்ணீரில் இறங்கினார்கள் இறங்கி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் ஞானஸ்தானம் கொடுத்து முடிந்ததும் பிலிப்பு ஆவியான் அவர் தூக்கிட்டு போயிட்டார் என்று நாம் காணுகின்றோம் அலே இலையா அலேலுயா அலையலையா நானும் ஞானஸ்தானம் பெறும்போது தனிமையாகத்தான் நானும் ஞானஸ்தானம் பெற்றேன் ஒரு பாச இடத்தில் ஞானஸ்தானம் பெற்றேன் ஞானஸ்தானம் கொடுத்துவிட்டு அவர் என்ன அனுப்பிவிட்டு அவர் வேறுபக்கமாக போய்விட்டார் நான் வழிநடந்து வந்து கொண்டிருக்கும் போது அதைத்தான் யோசித்தேன் அலையிலோயா பிலிப்பு காந்தாய் மந்திரியை ஞாயஸ்தானம் கொடுத்து விட்டு இவரை விட்டு விட்டு அவர் போய்விட்டார் ஆவியாரோ போயிட்டாரு அருமையான தேவனுடைய பிள்ளைகள என்ன பார்க்கிறோம் கிரி இல்லாத விசுவாசம் சத்தது நீங்கள் எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதித்தாலும் சரி அதில் ஜீவன் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது அலையிலோயா சிறச்சாலை அதிகாரி அவர் அப்பூசத்துல கேட்டால் நான் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்வோம் அவர்களுக்கு தேவ வசனத்தை போதித்தார் அதை விசுவாசித்தது மாத்திரமல்ல அந்த ராத்திரியிலே கிரியிலே கிரியிலே அதை காண்பித்த அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் என்று நான் காணகின்றனர் ஹலையலையா இங்கே காந்தகம் என்னுடைய மந்திரி தேவ மனிதனுடைய ஆலோசனை கேட்ட மாத்திரத்தில் ரதத்தை நிறுத்துங்கள் நான் விசுவாசிக்கிறேன் முழுத்தோடு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவர் வந்தார் வந்தார் அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்காக வந்தார் பெண்ணை வாகம் பண்ணுவதற்காக அவர் பேச்சுவார்த்தை பண்ணியிருந்தார் அவர் ஞானஸ்தானம் பெற்று எங்களுடைய சபையோடு இணைந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று வீட்டார் சொல்லி அழைத்து வந்திருந்தார் அவர் என்ன நினைத்தார் என்றார் போனால் இந்த மற்ற இடங்களில் தொட்டில தண்ணி வைத்து நாலு சுட்டு தண்ணி தலையில வைத்து இப்படி சுதான் வைத்து விடுவார்கள் அல்லவா அந்த மாதிரி வைத்து விடுவார்கள் என்று வந்திருக்கிறார் இங்கே வந்தபோது கொடுத்த போதனைகளையும் கட்டளைகளையும் கேட்ட பாதி ஆறாவதுல எழும்பி ஓடிவிட்டார் ஆறாவது முடிந்து பார்த்தால் ஆளை காணவில்லை போய்விட்டார் போயே போய்விட்டார் அருமையான தேவைய பிள்ளைகளே விசுவாசம் தான் அந்த விசுவாசம் எதற்காக எதிர வேலை விசுவாசம் ஏ சுவே விசுவாசம் விசுவாசத்து நடங்குகிறது மனிதனுக்கு கூட அந்த நடக்கம் இல்லை அந்த விசுவாசம் விசுவாசத்தை கிரியிலே நாம் காட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதனைகிறேன் அதையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல நாம் அவருடைய அவருடைய அவருடைய க அவருடைய கட்டளைகளை நாம் கை இருக்கின்றோம் கை வருகின்றோம் கை கொண்டு வருகிறோம் சபையினுடைய பெரும்பகுதி மக்கள் தேவனுடைய எல்லா அறிந்த எல்லா கற்பனைகளையும் கை வருகிறீர்கள் கை கத்திரமைய ஆசிர்வதிப்பிரியனாலே அவர்கள் அதாவது சுவாசத்திலே வல்லவனானான் கிரியினாலே அவன் நீதிமான ஆனான் என்று வேதம் சொல்லுகின்றபடினாலே ஆண்டவரை நான் தேவனுக்கு மைமை யுவான் சுல்சேசம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இந்த வசனத்தை தான் பெரும்பகுதி பேர் உபயோகப்படுத்துகிறத நாம் காணுகின்றோம் ஆனபடினால் விசுவாசம் என்றால் என்ன என்கிறத நாமும் அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்தை நாம் கிரியின் மூலமாய் கடைபிடிக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் விசுவாசம் உள்ளவர்கள் மேல்சுவாசம் உள்ளவர்களாகும்படி அவர்களுக்கு எத்தனை பேரும் பேரும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது அதாவது மேல் விசுவாசம் என்று சொல்வது அவர் சொல்லுகிறவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பிள்ளைகள் என்ற நாமகரணம் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறது ஹலே லோயா ஹலே லோய்யா ஹலே லோய்யா நாம் தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று மாத்திரம் இல்ல அந்த நாம மாத்திரம் நம்முடைய நெத்தில என்னெல்லாம் எழுதப்படுமா ஜெயங்கு நெச்சில என்ன புதிய நாம எழுதப்படும் நமக்கு கர்த்தர் தம்முடைய நாமத்தை நம்மளை எழுதுகின்றவராக இருக்கிறார் என்று கத்திர்த்து சொல்கிறார் காட்ட சுவாசம் அது அப்படின்னாலும் அவர்கள் ஆராதனை செய்தாலும் சரி கிரியின் மூலமாக எங்களுடைய சுவாசத்தை காண்பிக்க வேண்டும் ஆபர்ஹாம் கிரியின் மூலமாக காண்பித்தார் ஆண்டவர் ஆபர்ஹாமுக்கு என்ன சொன்னார்கள் அப்படியே அவர் செய்தார் அனை கீந்த கிருவையை பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டு வேண்டும் மற்றவர்களுக்கு கிரிய இல்லாத விசுவாசம் கிறிஸ்தவனாயிருந்தாலும் தேவனுடைய திருவாக்கை அவருடைய சொன்ன வார்த்தைகளை கை கொள்ளாத வரைக்கும் விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கின்றது அலே எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் சரி நாம் அதையே சொல்லுவோம் இங்கேயே திருசையன் வலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது வள்ளியூருக்கு அந்த பக்கம் அப்போ அங்கே ஒரு சாது ஒருவர் இருக்கிறார் அவரை பற்றி எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டான அவரை பார்க்க சென்றோம் ரொம்ப பிரபலமான சாது என்றால் கிறிஸ்தவ சாது பெரிய கன்வன்சங்களாக நடத்துகிற பெரிய ஆள் பெரிய ஆசிரம் வைத்திருக்கிறாள் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் பேசிக்கொண்டே இருக்கும்போது வாசு சொன்னார்கள் ஐயா நீங்கள் இப்படி இருப்பது நல்லது அல்லவே அதாவது கத்துட வேதம் இப்படி சொல்லுகிறது அல்லவா அவர் ஒரு சூசகர் அவர் ஒரு சாதாரண பேர்கிறிஸ்தவ சாபனத்தோடு ஐக்கியமாக இருந்து ஊழியம் செய்கின்றார் தன்டைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்கிறார் ஆனால் திருவசனத்தை கை நிறைய வசனங்களை கை இப்படி இருக்கிற அதை அவருக்கு எடுத்து போதித்தார்கிறார் போதிக்கும் அவர் என்ன சொல்லிட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது வருத்தம் ஏற்பட்டோன்னு சொன்னார் பிரதர் கத்திரி இருக்கிறது என்று துணியை எந்த இடத்துல வெட்டின எந்த இடத்திலையும் வெட்டிடக்கூடாது இல்லவா வெட்ட வேண்டிய இடத்துல தானே வெட்டணும் அப்பதானே அது ட்ரெஸ் ஆகும் அதைத்தான் சொல்லுகின்றோம் அதைத்தானே சொல்லுகின்றோம் அதாவது திருவஸ்தரத்தை கை கொள்ளாமல் வேதாகமத்தை கையில வைத்துக் கொண்டு கத்திரியை கையில அதை பயன்படுத்த தாரமாற வெட்டினார் அது டிரெஸ் ஆகாது ரட்சிப்பின் ஆகாது அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்காது என்று சொன்னபோது அமைதியாயிருந்தார் அவர் சொன்னார் யாரோடு சேர சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் நான் இன்று பார்க்கின்ற சாபனங்கள் எல்லாமே தற்றாயிருக்கின்றது எல்லாமே வேர் வழியாக சுய வழியிலே போய்கொண்டிருக்கின்றது நான் எப்படி இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய சபையை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று இருசலையம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படினால கடவுள் எனக்கு சொல்லட்டும் நீங்கள் தேவமானுங்கள் என்று சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார் வந்துவிட்டோம் வேதாகமா கையில் இருக்கிறது என்றால் இஷ்டப்படி என்றால் அது கத்திரியை கயிறு வைத்து தார்மாறாய் விட்டுகிற ஒன்றாக இருக்கும் அது டிரெஸ் ஆகாது பிரயோஜனப்படாது என்றது போல இன்று இருக்கின்றது அது அப்படி நான் இங்கு வேதம் சொல்கின்றது அது எல்லாமே மேல உள்ள பகுதியை படிக்கிறார்கள் கீழே உள்ள பகுதியை படிக்கிறது இல்லை விசுவாசி ரசிக்கவர்களுடைய நீ ஒரு வீட்டா ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறதல்ல அந்த மாடியில் இருந்து நான் ஒரு நாள் கேட்டுக்கொண்டிருந்தேன் அங்கே நம்முடைய கங்காடி கிரவுண்டில் ஒரு கன்வென்சன் நடந்தது மாடியில் இருந்து நல்ல பக்கத்துல கேட்கிற மாதிரி கேட்கும் அங்கே முதல்ல சொல்லப்படுகின்றது எல்லோரும் எலும்பி நெல்லுங்கள் எல்லோரும் இப்பொழுது யார் யார் ரஷிக்கப்பட வேண்டுமோ அவளை நான் சொல்லுகிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இப்பொழுது எல்லோரும் கையை தூக்குங்கள் ரசிக்கப்பட விரும்புகிறார்கள் தான் கையை தூக்கின்றார் இப்படி நான் உங்களுக்காக ஜபம் போகிறேன் என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் ஜெவம் பண்ணிவிட்டு சொல்லுகிறார் கையை கிளப்படுங்கள் எல்லாரும் அப்படி நீங்க விட்டாரோடு இப்படி போதிக்கிற போதனைகள் இன்று உலகத்தில மலிந்து போய்விட்டது அருமையான தேவடை பிள்ளைகளே அதைத்தான் யாக்கோபு எழுதினார் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அது வீணானவைகள் அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி வைக்க போர் மாதிரி பெரிய பெரிய பெரிய பெரிய கூட்டமாக சரி அவை நிலைக்காது சோதனை காலம் வரும்போது சாம்பலாகி போய்விடும் என்று திருவசனம் சொல்லுகின்றது கெட்டகராறு வெள்ளினாலும் பொண்ணினாலும் வெளியேறப்பட்ட கல்லினாலும் வைக்கோல் புல் மரம் இவைகளினாலும் கெட்டகிறார்கள் அக்கனியானது ஒரு அதை பரிசோதிக்கும் பரிசோதிக்கும் போது நிற்கிறதோ அதை கட்டின வேலைப்பாடு பிரயோஜனப்படும் போயிடும் கைக்குள்ளே இருக்கிற ஒரு முத்த எடுத்துக்கொண்டே ஒரு ஓடிக்குள்ளதை ஒரு கைக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் ஒரு சில ஆயிரங்களுக்கு சில நூறுக்கு வக்கீல் வாங்கினீங்கன்னா பெரிய படப்பாக நிற்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது அப்படினால பெரிய பெரிய கூட்டம் பெரிய பெரிய இது வேண்டாம் என்ன சொல்லப்படும் என்றால் விசுவாசத்தை கிரியையிலே காட்ட வேண்டும் கிரிய இல்லாத எந்த விசுவாச அது சத்து போன இருக்கிறது என்று திருவசனம் சொல்லுகிறபடி என்னால இதை நான் சொல்லிக் கொள்கிறேன் வைத்திருக்கிறபடியார் நான் கருத்தரை போவாங்க நாம் எப்படி இருக்கிறோம் என்பது ஒரு சிறிய தவறு செய்யும் போதுதான் நமக்கு தெரியும் எப்படி இருந்தோம் என்பது அதாவது எப்படி இருக்கிறமே தெரியாது அருமை தெரியாது கொஞ்சம் வெயில்ல பன உடனே நிழலை எட்டி பார்த்தால் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் அதே ஒண்ணமாக அதாவது கிறிஸ்துக்கு உள்ள அதாவது கிரியின் மூலமாக விசுவாச மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டால் நமக்கு இருக்கிற அதாவது இழப்பு நமக்கு இருக்கிற பராணம் அதாவது படபடப்பு நமக்கு இருக்கிற அமைதி குறைவு சந்தோஷம் இல்லாமல் நமக்கு வருகிறது நம்ம மாறுகின்றோம் ஆனால் படி நல்ல அருமையானவர்களே நம்மை கருத்தன் நல்நிலையிலே வைத்திருக்கிறார் நாம் இன்னும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற பாதையிலே முன்னேற வேண்டும் கருத்தன் சொல்கிறவைகளே நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் கிரியை என்று வேதம் சொல்கிறது இரண்டாவதாக யோகான் சுசிசம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வாக்கில் நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் நம் மேலே நம்முடைய கிரியின் மூலமாக கருத்துடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடி அதிகாரம் கொடுத்தார் நாம் கிரியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை கீழ் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கின்றோம் ரெண்டாவதாக எவ்வளவு வாசிக்கிறோம் நீ விசுவலையா என்ற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக விசுவாசித்தால் என்ன ஆகும் தேவனுடைய மகிமையை காண முடியும் விசுவாசத்தின் மூலமாக கிரியை விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை காண முடியும் இடத்தில் சொன்னார் அதாவது மறித்திருக்க மாட்டான் சகோதரன் பிழைத்திருப்பான் அவன் உயிரோடு எழும்புவான் என்று சொன்னது மாத்திரம் தேவனுடைய மகிமையே விசுவாசன் கிரியிலே காட்ட வேண்டுமே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் கிரியலை காண்டு கல்லறையை மூடி இருக்கிற கல்லை புரட்டி தள்ளு கிரியை காட்டு இல்லையா விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அந்த கிரியிலே அந்த விசுவாசத்தை காட்டும் போது தேவ மகிமையை காண முடியும் தொடர்ந்து மகிமையை காணவில்லை விசுவாசம் இருக்கிறது போதை ஆண்டவர் உயிரோடு எழுப்பார் என்று விசுவாசம் இருக்கிறது கிரிய வேண்டும் இல்லவா அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் கல்லை புரட்டுங்க அவருக்குற ஆண்டவர் கிரியலை காட்ட வேண்டும் நாலு நாளாகி நாரிப்போன அந்த சரீரம் உயிரோடு எழுப்புமா உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம் இப்பொழுது கிரியலை காட்டி ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் என்றார் மகிமையுடன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்படி அவன் அடக்கம் எண்ணப்பட்டானோ அவனமாகவே உயிரோடு எழும்பினான் இங்கே இந்த மார்த்தாளிடத்தில் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசத்தை நீ கிரியில் இப்பொழுது காட்ட வேண்டும் என்னன்னா கல்லரை மூடி இருக்கிற கல்லை நீ தான் புரட்ட வேண்டும் அதை புரட்டி தள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தை கிரியிலே காட்டின உடனே மகிமையை நீ காண்பார் அப்படியே கல்லை புரட்டினார்கள் லாசுரு மறித்து போன லாசு பிரேத சிலையோடு வெளியே வந்துவிட்டார் மகிமையை கூடியிருந்த யூதர்கள் எல்லாரும் அங்கிருந்த எல்லோருமே பார்த்து விசுவாசித்தார்கள் விசுவாசம் செத்தது நாம் கிரியுள்ள விசுவாசமுடையவர்களாக இருக்கும் போது நமது மூலமாக அநேகர் இயேசுவை கண்டுகொள்ளவும் நமக்கு தேவன் நடப்பிக்கிற அற்புத செயல்களைக் கண்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும் என்று நாம் காணுகிறோம் அலே லோய்யா அரப்படினாலே விசுவாசித்தால் என்னாகுமா தேவனுடைய மகிமை வெளிய ரங்கும்சுவசத்தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் நம்மை தேவன் ஜாதிகள் மகிமைப்படுத்துவார் நமது ஆண்டவர்தான் ஜீவனுடைய தேவன் என்பதை ஜாதிகளுக்கு அறிய செய்வார் நாம் கிரியுள்ள விசுவாசம் அடைவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினால அருமையான பிள்ளைகளை தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளே வர வேண்டும் அதே தேவன் அதாவது கிணீர் மூலம் மற்றவர்களுக்கு காட்டு என்று சொல்கிறார் அதை நாம் காட்ட வேண்டும் ஹலே இல்லையா ஹலே லோயா நிரப்புங்கள் என்றார் நிரப்பினார்கள் கோரிக்கொண்டு போய் பந்து விசாரிப்பு கொடுங்கள் என்றார் கொடுத்தார்கள் அங்க ஏதாவது போட்டாரா தண்ணில ஒன்று போடல தண்ணி ஊற்றுனது வேலைக்காரங்க சொல்லப்பட்டது கத்துடைய வார்த்தை மட்டும்தான் சொன்னது கத்துடைய வார்த்தை மட்டும்தான் அந்த வார்த்தையை விசுவாசித்து கிரியிலே காண்பித்தார்கள் அதை கோரிக்கொண்டு போகும் போதாவது கேட்டிருக்க ஆண்டவர கைகள் குடிப்பே அங்க திராட்சை குறை ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம் அப்படியே செய்தார்கள் வழியில் போகும்போது என்ன ஆயிற்று ரசம் ஆயிடுத்து எங்களை ஆண்டவர் ஆகிய தேவன் புதிய முத்துவர் இடத்துக்கு போக சொன்னார் எங்க கையில நயா பைசா கிடையாது புதிய மூத்தினால் தூத்துக்குடியிலிருந்து இன்னொரு மடங்கு அந்த அந்த பக்கமாக இருக்கிறது அந்த இடத்துக்கு ஓரும் தெரியாது கற்றோருடைய ஒரு வெளிப்படுத்தலோடு நாங்கள் கிடந்தோம் சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோம் ஏதாவது காசு கிடைக்குமா என்று ஒன்றும் கிடைக்கவில்லை சாயங்காலம் போல நாங்கள் வள்ளியூர் வந்து சேர்ந்தோம் பாம்பேயிலிருந்து ஒரு சகோதரர் முக்கியமான மூத்த விசுவாசவர் அங்கே வந்திருந்தார் அவர் கொஞ்சம் நல்ல கற்றோட ஊழியத்துக்காக பயன்படுகிறோர் செலவு பண்ணுகிற ஒரு கூட அப்படி நமக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் கேட்டார் நீங்க எங்க போன புதியமுத்தூர் எப்ப வருவீங்க தெரியாது எப்ப போய் சேர்றனு தெரியாது எப்ப வர்றனு தெரியாது ஆனால் போகிறோம் கத்தரை போச்சு கிளம்பி வந்திருக்கிறோம் வள்ளிர் வரைக்கும் வந்துருக்கிறோம் என்று சொன்னோம் அப்படியே அப்ப நீங்க இருப்பீங்க நான் வந்தேன் அது நான் உங்க கூட நான் அவருங்க நாங்குநேரி நாங்குநேரி வரைக்கும் உங்க கூட வர்றேன் என்று சொல்லி நாங்குநேரி பஸ்ல திருநெல்வேலி பஸ்ல ஏறியாச்சு நாங்குநேரி வரைக்கு வர்றேன் வழியில வரும்போது கேட்டார் நீங்க திருநெல்வேலி இப்ப போனா எங்க போய் தங்குவீங்க அவர் ரயில்வேல ஒர்க் பண்றவர் ஆனால் அப்படி அதாவது நான் உங்களோட திருநெல்வேல் வரைக்கும் வர்றேன் வந்து அங்கே ரயில்வே பர்ஸ்ட் கிளாஸ் அங்கே தங்க வைத்து விட்டு காலையில் உங்களை நான் ஊருக்கு போய்விடுகிறேன் என்று வந்தார் சொன்னார் காசு வைத்திருக்கிறீங்களா என்கிட்ட காசு இல்லை நான் இப்ப ரொம்ப நெருக்கத்துல வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார் அப்படி பரவாயில்ல இப்பொழுது நாங்கள் வள்ளியூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போயாச்சு திருநெல்வேலில் போயிருக்கின்றோம் அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் அவர் நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன் நின்று கிடைக்குங்கன்னு சொல்லிட்டு போனார் நாங்கள் அதில் நன்றிட்டு ஒரு பாலிபன் வந்தார் வந்து அவர் நாஸ்திகரே போல் பேசினார் என்ன பேசினார் என்ன பார்த்துட்டு இருங்க ஒரு கன்வென்சன் நடக்கிறது அங்கே சத்தம் எங்களுக்கு அதில் கேட்கு மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போக மாட்டீங்களா கேட்டார் போவோம் எங்களுக்கு சமையலாங்க பிரயாணத்தில் இருக்கிறோம் அந்த போகல சரி அப்படியே நிறைய நாசிகளை மாதிரி கேள்வி கேட்டார் பாஸ்டர் எல்லாரும் பதில் கொடுத்தாரு திரும்பி கையை பிடித்து கொண்டு பாஸ்டர் மன்னித்து கொள்ளுங்க நான் ஒரு விசுவாசி கன்வன்சனுக்கு நோட்டீஸ் ஓட்ட வால் போஸ்ட் ஓட்ட வந்தேன் அதனால் நீங்கள் நீங்களும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலான் என்கிட்ட கேட்குற கேள்வியை பலர் கேட்குறாங்க இந்த கேள்வியெல்லாம் அதற்கு என்னால் பதில் கொடுக்க முடியல பலர்கிட்ட கேட்டேன் அவ எனக்கு விளக்கம் தரவும் இல்லை அதை உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போங்கிறதுக்கு அது ஒரு ஆஸ்திகினே போகல நான் கேட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கையில கொஞ்சம் பணத்தை எடுத்து காணிக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வைத்து மறுத்த போது வாங்கி கொள்ள வேண்டும் வாங்கி கொண்டால் தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று அவர் கொடுத்தார் தேவன் எதுக்கு சொல்ல விசுவாசிக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே ஜெவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதல்ல விசுவாச கிரியலை காட்டு கையில காசல் சொல்லி இங்க இருக்கிறாயா போகிறாயா இப்போ எண்ணி பார்த்தால் புதிய முத்தூர் போறவர்கள் எங்களுக்கு தேவ மகிமையை காண்பாய் நடந்த சம்பவங்கள் யாருமே ஆனவர்களே நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் அப்படியே புதிய போய் சேர்ந்தோம் அந்த வீட்டில பதிமூணு நபர்கள் அந்த வீட்டில் உண்டு எல்லா குஷ்டரோகமும் வயிற்று வலியும் கால்கையும் முடங்கினதும் பலவிதமான நிலையில் உள்ள வீடு அவர்களுக்கு அவர்களுக்கு சட்டியாத்துக்கு இந்த பண்ணியை கொண்டு போய் பரிசுத்தினவர்கள் அப்படியே அவர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி போதிக்கப்பட்டது முழு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் சிலையிலாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை பிணிகள் நீங்கினது கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் மேற்கொண்டு எங்களுடைய ஊழியம் வேறு பற்பல வகையாக இருந்தபடியினால் அவர்களுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை தொடர்பு இல்லை அவர்கள் கிறிஸ்தவர்களாக நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் அப்பாரித்து கேள்விப்பட்டுக் கொண்டோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசம் என்பது என்ன அதை கிரியிலே காட்ட வேண்டும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்கிறது அந்த கிரியில நாம் காட்டும் போது அந்த விசுவாசம் அதாவது நமக்கு மகிமையானவைகளை கொண்டு வருகின்றது மகிமையை காண்பா என்று சொல்லுகிறார் அவரை நான் நம்புகிறேன் அவரை நான் சுவாசிக்கின்றேன் அவர் சொல்கிறபடி நடக்கும் என்று நான் நம்புகிறேன் கல்லை புரட்டியதும் இயேசு தன்னுடைய வேலை ஆரம்பித்தார் யாவே நீர் மகிமைப்படும் எல்லாம் மகிமையை கண்டாரில் இனிமேல் காலம் அப்படிப்பட்ட கால அளவுக்குள்ள அருமையான காட்ட வேண்டும் அதற்கு கிரியை உள்ள சுபாசமுள்ள மக்கள் நிரம்ப வேண்டும் வார்த்தை கிரியின் மூலமாக நிரப்பிக்கிறவர்களை கத்தர் எதிர்பார்க்கின்றார் பக்கத்தில் கல்லூட்டம் என்ற ஊரில் உள்ள ஒரு சகோதரன் பாம்பையில் இருந்தார் அவருக்கு மஞ்சகாமால நோய் அவர்கள் பாஸ்டர் பாம்பே பக்கத்து வீட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு சத்தியத்தை நடத்தி இருக்கிறாங்க அவருக்கு திடீர்னு மஞ்ச காமால வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு இவர்கள் விசுவாசியும் போதும் நோயாளிகளுக்கு தொட்ட இல்ல சும்மா ஜவுமே பழக்கலாம் இப்படி இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறாரு மத்தியானம் வாசி சுட்டு வேலைக்கு போனோம் அப்போ இவரை பார்த்துட்டு போகலான் நாங்கள் போகும்போது கர்த்தனும் சொல்லியிருக்கிறார் அவரை பார்த்து விட்டு ஒரு ஜெவம் பண்ணிட்டு போய் போய் ஜெவம் அவருக்கு மஞ்ச காமால நோதி செய்ய முடியாது சாப்பிட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இவங்க ஜெவம் பண்ணியிருக்காங்க கர்த்தன் சொல்லியிருக்கிறார் அவரை குளிச்சுட்டு சாப்பிட சொல்லல அப்படி அப்போ குளிச்சா தண்ணி அந்த அளவுக்கு மஞ்ச காமால் முத்தி போய் இருக்குது அப்போ பாஸ் சொல்லியிருக்காங்க ஜெவமணி இருக்கிறேன் கடவுள் அவங்களுக்கு சோகம் கொடுத்துருவார் குளிச்சுட்டு சாப்பிடுங்க எனக்கு அத்த சொல்கிறாரு பக்கத்து வீட்டு காலங்களில் வந்து ஒரே சண்டை அவனை கொல்ல பொறியங்களெல்லாரும் சேர்ந்து அவன் மஞ்சக்கோமாலன் வாயில் சாயுந்தர் வாயில் இருக்கிறான் அவனை பச்சை குளிக்க சொன்னா எப்படி அவர் அந்த மனுஷன் முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன் கடவுளையாற்ற சொல்லிட்டாரு அவங்ககிட்ட பேசுகிற கடவுள் என்று எனக்கு தெரியும் நான் குளிக்கிறேன் அப்போ கூட இந்த ஒரு சகோதரனை போய் பக்கத்தில் நடக்கிற கிணத்துல உட்கா பக்கத்தில் உட்கார வச்சு தண்ணி அரைச்சி ஊற்றி இருக்கிறாரு குளிச்சுட்டு தலையை ஊற்றிட்டு சாப்பிட்டார் கொஞ்ச நேரத்தில் செத்து போவான் என்று எல்லோரும் பேசிக்கொண்டா இருக்கே ஆட்களை கொண்டு போடுவோம் அவர் அருமையாக சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கமாக தூங்கி சொஸ்தமாக ார் மற்றவர்கள் மகிமையை காண்பார்கள் அவர் இன்று இப்பொழுது இடைக்காலத்தில் இருந்தார் இடையேஸ்வரிக்கின் கற்றோ பிள்ளையாக இருந்து மறித்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாளில் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அநேகர் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டுமா காண இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அறியாமைக்குள் மக்கள் ஏசுவாமியின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா மகிமை வெளியரங்கமாக உங்கள் மூலமாகத்தான் அந்த மகிமை வெளியரங்கமாக முடியும் மற்றவர்கள் மூலமாய் அல்ல அது விசுவாசிக்கிறாம் விசுவாசத்தை கிரியையின் மூலமாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறாம் தொடர்ந்து ஆண்டவராகிய தேவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அவைகளெல்லாம் கிரியையில காட்டோம் அவர்களை காட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் அதற்காக நான் ஆண்டவர் சோதரிக்கிறேன் ஹலே லோயா எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் சரி பண்ண வல்லவராயிருக்கிறார் மார்க்கிஸ்டர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது நான் வாசிக்கும் போது இங்கே பன்னிரண்டு வருஷமாக எழுப்புகின்றார் ரோகிகளை சோக்கமா புதுமையான காரியங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு அதை விசுவாசித்தார்கள் அது நடைமுறையிலே கிரியிலே நான் நடப்பிக்க வேண்டும் என்று வீட்டை விட்டு இறங்கி வெளியே வந்து அவர்கள் கூட்டத்தில் போகாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த போதிலும் வசரத்தை தொட்டார்கள் உடனே கரண்ட் பாஸ் பண்ண மாதிரி வல்லமை அவர்களை தொட்டது வல்லமை அவர்களை தொட்டது உடனே சௌக்கியமானார்கள் அதை உணர்ந்து நான் சுகமாக சொல்லு அவர் என்ன சொன்னார் என்றால் மகளே விசுவாசம் என்னை தொட்டால் என்ன பணமாக்கும் வல்லமை இருக்கிறேன் என்னை தொட்டபடியும் உனக்கு குணம் கிடைத்தது நான் குணமாக்கிறது உண்மைதான் குணமாக்கிறது மாற்றி விட்டது அவள் கிரியில் அதை காண்பித்தாள் விசுவாசிட்டது மாத்திரம் இல்ல கூட்டத்துக்குள்ளே இறங்கி போய் ஒரு பெண்ணானவள் அதாவது வஸ்திரத்தை தொட்டால் அந்த விசுவாசம் அவள் அவளை பூர்ணமாக இருந்தது அதை கிரியிலே காண்பித்தாள் உடனே அவள் ஐந்தாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆசைகளாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தான் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவளுடைய அவைகளை அறிந்தார் என்று நாம் காணுகின்றோம் அதாவது விசுவாசம் கிரியை விசுவாசத்திற்கு அவ்வளவு வல்லமை அவ்வளவு வல்லமை உண்டு கத்தாரில் இருக்கிற ஒரு பெண்ணானு அவர்கள் இங்கே நம்முடைய ஊருக்கு வந்திருக்கும் போது நாகர் வந்திருக்கும் போது அவர்கள் அதாவது தங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று திருவசனத்தமிழ பிள்ளை நம்முடைய சபையில் இருக்கிறாள் அவருடைய துபாயில் இருக்கிறாள் அவர்களுடைய தாயானவள் அவர்கள் எவ்வளோ சத்தியத்தை சொன்னால் அவர்கள் கொஞ்ச நாளா மறுத்தார்கள் எப்படி போய் எப்படி போய் ஒரு ஆளு பாவத்தை சொல்வது என்று திரும்பி திருவசரத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியினார் அதாவது அதாவது மனிதர்கள் என்றால் எல்லாரும் ஒரே லெவலாகி உள்ள மனிதர்கள் கிடையாது மனிதர்களிலே பற்பல வகையான மனிதர்கள் உண்டு பரிசுத்த மனிதர்களும் உண்டு என்று நாம் காணுகின்றோம் எல்லாரும் ஒரே லெவலில் உள்ளவர்கள் அல்ல என்கிறதை தெரிந்து கொண்ட போது அவர்கள் தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்தார்கள் பெற்றார்கள் பரிசுத்த வேணாம் அவர்கள் அண்டைதான் அவர்கள் பயணப்படுகிறார்கள் சொன்னார்கள் பரிசு தாய் வேண்டாம் பரிசு நேரம் இல்லை போங்க இன்னொரு ட்ரிப்பு உங்களுக்காக ஜெவம் பண்ணப்படும் என்று அங்கே போய் வருமான போன் பண்ணினார்கள் ஐயா எனக்கு பரிசு தாய் வேணும் இப்பதானே போயிருக்கீங்க நீங்கள் வரும்போதுதானே அதற்காக ஜெவம் பண்ண முடியும் அதன்படியாவது ஊருக்கு வரும்போது அதற்காக நம்ம ஜெவம் பண்ணோம் பரிசு தாதிக்காக என்று சொன்னபோது இல்லை இப்பொழுதே எனக்கு வேணும் இப்பொழுதே நான் கிடைக்கும் என்று நீங்க ஜெவம் பண்ணுங்க ஐயா போன் இல்லை போன் இல்ல ஜெவம் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க அவசுவாசத்தை நாம் அறிந்து கொண்டும் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க கிரியில காண்புங்க சத்தம் கேட்குது இறங்கிட்டார் ஹலே லுயா ஹலே லுயா விசுவாசம் ஹலேயா ஆண்டவராய தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவர் எல்லாம் சபிகமானவர் என்று நாம் காணுகின்றோம் அருமையானது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்யா இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பனிரண்டு வருடமாக வருத்தப்பட்டு ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி வேதனை பெற்றுக் கொண்டிருந்த நாட்களில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார் என்ன செய்யணும் கிரியலை காட்டணும் அல்லவா இறங்கி ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் வஸ்திரத்தை பின்பற்றி லட்சோதி லட்சம் அவரை பின்பற்றுகின்றார்கள் என்னை ஒருவர் தொல சந்தேகமா இருக்குது விசுவாசத்தோடு தொட்டவர் நபர் உண்டு வீட்டை விட்டு இறங்கி வந்து தன்னுடைய கிரியில காண்பித்து நான் சோம் முடியும் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டவர் நபர் உண்டு அந்த நேரத்தில் ஓடி போய் பாதத்திலே விழுகிறாள் நான்தான் யார் நம்மளும் கிரிய உளவு சுவாசத்தை கருத்து எதிர்பார்க்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் மாறுங்கள் துக்கங்கள் குறைபாடுகள் மாறுவதற்கு நெருக்கங்கள் மாறுவதற்கு நாம் இந்த கிரியுளவு சுவாசத்தில் வளருவோம் இளையலோயா கிரியுளவு சுவாசத்திலாம் வளருவோம் கத்தனுடைய வாழ்க்கையிலும் புதுமை நம்பிப்பார் வெளிய ரங்கமாய் கத்தனுடைய மகிமையை நாம் காணும் முடியாக செய்வார் ஹலே லோயா காண முடியாக செய்வார் நாம் சுவாசம் அதாவது உள்ளத்தில் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல கிரியிலேயோ நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலே லோய்யா ஹலே லோய்யா ஹலே லோய்யா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு மலை நாட்டில் ஒரு குளிர்காலத்தில் ஒரு வீட்டில் அதாவது வீட்டின் தலைவர் வீட்டிலே இல்லை நீண்ட தூரம் போய்விட்டார் பிள்ளைகளெல்லாம் பட்டினி பட்டினியும் பசியுமாக இருக்கின்றார்கள் தாயார் ஒரு பக்தி உள்ள அம்மா அவள் பிள்ளைகளெல்லாம் உட்கார வைத்து பிள்ளைகள் பசி நாளை துடிக்கும்போது அவளுக்கு அவர்கள் போதனை கொடுத்திருக்கிறார்கள் மகனே பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் எலியா என்று சொல்லப்படுகிறார் என்னுடைய தாத்தா ஒரு பக்தருக்கு ஆண்டவர் காகங்களை கொண்டு கொடுத்தார் நமக்கும் தர முடியும் அது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நம்முடைய பசி ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரம் தருவார் என்று சொன்னார்கள் அதில் ஒரு சின்ன பிள்ளை துணி உடுக்க படிக்க அது முடியாத ஒரு கொஞ்சம் பே கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய பிள்ளை குளிர் இந்த பிள்ளை எல்லாரும் தூங்கிட்டாங்க பசியில் இது தூங்கலை அம்மா கொடுத்த போதனை காதில் இருந்தது என்ன போதனைன்னா அதாவது காகம் ஆகாரம் கொண்டு வரும்னு சொன்னாங்களே வீட்டை பூட்டி போட்டால் காகம் எப்படி உள்ள வரும் என்னி வீட்டெல்லாம் அந்த குளிர் நேரம் வீட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு ரோட்டில் வந்து என்ன அங்கேருந்து வருவேன் வேகமாய் பைக்கில் வந்தார் ராத்திரி கடை அடைச்சிட்டு பைக்கில் வர்றார் வரும்போது இந்த பிள்ளை ரோட்டில் நிற்கிறத பார்த்து பரிதவித்து வண்டி நிப்பாட்டினார் நிப்பாட்டி என்னம்மா இந்த பளுருக்குள்ளே நிற்கிறியே ஐயோ என்ன இந்த கதவுலாம் திறந்து போட்டிருக்கு போய் அம்மாட்ட சொல்லிட்டு கதவை போட்டுட்டு போய் படு கதவை போட்டினா காக்கா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க காக்கா வரணும் கதை போட்டுனா காக்கா இப்படி வரணும் இவருக்கு விலங்குல அப்போ விவரமாக கேட்டிருக்கிறார் கேட்டபோது எங்கள் வீட்டில் நாலு நாள் சாப்பாடு இல்லை சா பசியாக இருக்கிறோம் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லாமே பசியில் தூக்கிட்டாங்க எங்கள் அம்மா இந்த கதை எங்களுக்கு பைபிள் உள்ள கதையை சொல்லி தந்தாங்க அப்படி அவரு ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு மன உடைஞ்சுவாச்சு மன உடைஞ்சு இப்படியும் நம்முடைய பிரதேசத்தில் குடும்பங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிட்டு சொல்லியிருக்க நீ போய் வீட்டில் இருந்துக்க வீட்டில் கதவு அடைக்க இருந்துக்க நான் இப்போ உங்களுக்கு காக்கா வரும் ஆகாரம் கொண்டு என்ன சொல்லிவிட்டு நேராக வரும் பேக்கரி பேக்கரி கிடக்காரு எவ்வளோ வேணுமோ எடுத்து பெரிய பார்சல் கட்டி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வச்சிட்டு வச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டார் கதவை கூட்டிகிட்டு அம்மாவை எழுப்பி காக்கா கொண்டு ஆகாரம் தந்திருக்குன்னு சொல்லிடுமா சொல்லிட்டு போயிட்டார் இந்த பிள்ளை போய் எழுப்பு அம்மா எழுப்பியம்மா காக்கா வந்துட்டு காக்கா வந்துட்டு ஆகாரம் கொண்டு பார்த்தா அவளுக்கு நம்ப முடியல பெரிய பார்சல் அவர்களுக்கு எத்தனையோ நாட்கள் வாரங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறது சின்ன பிள்ளையுடைய விசுவாசம் சின்ன குழந்தைகளுடைய விசுவாசம் பெரியவர்களெல்லாம் துவங்கி விட்டார்கள் சின்ன குழந்தைகளுடைய விசுவாசம் குடும்பத்தை ரட்சித்தது பசியிலிருந்து ரட்சித்தல் உடல் யாக்கினது அறிவு யாராவது பிள்ளைகளே நாம் கற்றுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் அந்த பிள்ளை அதை கிரியலை காட்டுன பாருங்க எல்லாரும் உறங்கிட்டாங்களே போதனை கேட்டாங்க அந்த பிள்ளை போதனையை கேட்டுட்டு தூங்கல அம்மா சொல்லிருக்காங்களே காக்கா வரும் என்று பைபிள்ல எழுதிருக்குது அல்லவா அன்னப்படினால என்னுடைய வீட்டுக்கு ஆதாரம் கொண்டு வரும் அந்த குளிர் குளிர் ரோட்டில் வந்து அப்படி இல்லை நாங்கள் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல அருமையான பிள்ளைகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் நான் குணம் பெற்றுக் கொள்ளுவேன் என்று ஜனக்கூட்டத்துல இடித்துக்கொண்டு நெறித்து கொண்டு அந்த விசுவாசத்தை கிரியிலே தொட்டவுடனே கற்றப்பட்ட அந்த விசுவாச எதிர்பார்க்கிறார் நமக்கு வேண்டுமா கிரி இல்லாத விசுவாசம் சத்த கிரி விசுவாசம் தேவ வேதத்தில் எழுதிருக்கிறவர்களை நாம் கை விட்டு கேட்க வேண்டும் வேண்டிப்பேன் என்று ஈசாக்கின் சொன்னார் என்று நாம் சொன்னதெல்லாம் கேட்டார் கீழ்படிந்தார் அந்த நம்முடைய விசுவாசமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறப்படினாலிய பிரசங்கிக்கப்படும் போது நம்ம எத்தனை பேருக்கு வருகிறது என்பதை தேவனும் ஆவிலே உணர்கிறார் இங்கே பாருங்கள் அதாவது தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதற்கொண்டு சப்பாளியாயிருந்த ஒரு மனிதர் தேவாலயத்திலே காணப்படுகிறார் அங்கே போசவாய் போல் பிரசங்கித்துக் வேலையா வேலையா கற்றுட வார்த்தையை பேசுகின்றார் தெரியாது ஒரே ஒரு மனிதனுக்குள்ளே அந்த விசுவாசம் உதயமாயிற்று என்ன ஆண்டு வருக்கு நேராக வருகின்றது அறுபடியாரே நான் இதன் விடுதலை ஆவேன் என்கிறதை பவுல் ஆவியிலே உணர்ந்தார் உரத்த சத்தம் எடுகின்றார் நில் நட என்று சொல்லி சத்தமிடுகின்றார் அங்கே தேவ மகிழமை வெளிப்பட்டு அப்போ சில அதிகாரம் எட்டு முதல் சில வசனங்களை தொடர்ந்து பதினாலு வரைக்கும் ஒரு வாசிக்கலாம் ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது மேற்கொண்டு ஒரு சப்பானியிருந்தார் நலவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார் ஒருபோது கால்வண்டி பிளக்கமில்லை கால்வண்டி நடக்கவில்லை சப்பானி ஆகிருந்தான் அவள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவள் பேசுகிறதை கத்துடைய வார்த்தை மனிதன் பேசும்போது கேட்டுக்கொண்டிருந்தார் அவரை பவல் உற்று பார்த்து ரச்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டை கண்டு வார்த்தை அவன் விசுவாசித்தான் அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான் அதேయనோட ஆவியிலே இந்த பிரசங்கிகரனுடைய ஆவியிலே தெரிகின்றது அதாவது எத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த வசனம் வேரசெயிறது எத்தனை பேருடைய மனங்கள் வேறுபற்றுகின்றது எத்தனை பேர் அசந்து தூங்குகிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆவியிலே அவர் அறிகின்றார் அவர் அந்த மனிதன் அத்தனை பேர் இருக்கிற இடத்திலே அந்த ஒரு மனிதனுடைய அந்த বিশ্বাসের தேவர் கண்டு நீ எழுந்து காலோன்னி நிமிர்ந்து నిLந்து உ இரத்த சத்தத்தோடு சொன்னான் ஆண்டவரே രക്ഷபு கேட்ட விசுவாசம் உண்டு என்று கண்ட உடனே எழும்பி காலோன்னி நில் என்று சொன்னார் உடனே அவர் குறித்திருந்து நடந்த உடனே அவன் குதித்திருந்து நடந்தான் இப்போ நடந்ததும் சப்பானி கேட்டு காண்பித்தான் ார் விசுவாசலுக்கு ஆவியிலே தெரிந்தது அதாவது அங்கே ஒருவருக்கு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உதயமாக அதனை கிரியலை காட்டு எழுந்து நெல் எழுந்து நடந்தார் பவுல் செய்தத ஜர்கள் ம அவனை மூர் சொன்னுக்கு மகி உண்டதாக அங்க ஒரு விசுவாசத்தை கிடையிலே காண்பித்தவுடனே தேவருடைய வெளியிற்று சப்பானி நட மனிதர்கள் அல்ல தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த சப்பானி ஆகிருந்த மனிதனை நடக்க பண்ணிருக்கிறது என்றால் இது கடவுள் இவர்கள் தான் கடவுளுடைய பறவிகள் தேவர்கள் மனித உருவத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் முடியாத ஆச்சரியப்பட்டார்கள் ரெண்டு பேருக்கும் தனித்தன் பெயரும் வைத்தார்கள் தொடர்ந்து வாசிங்க அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த கோவில் பூசாரி எருதுகளையும் பூமா கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார்கள் இவர்கள் மனிதர்கள் என்று அவர்களுக்கு பலி செலுத்த போட ஆரம்பித்தார்கள் அப்போ பர்ணபாவும் இதை கேட்டபோது தங்கள் பஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்கள் உங்களை போலேயும் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு மனிதனில் ஒருவனுக்கு ரட்சிப்பு பவல் கண்டு அவனை பார்த்து இங்கிருந்தே உரத்த சத்தமாய் சொல்லுகின்றார் எழும்பி நெல் எழும நடந்தே பழக்கமில்லாத மனிதன் அது உடனே அந்த விசுவாசம் உள்ளத்தில் ஏற்கனவே உருவாயிட்டதல்லவா இந்த கிரியலை காண்பித்தான் இங்கே பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை கத்துடைய வார்த்தை பிரசங்கிக்கிறது தேவனுடைய மனிதன் பேசுகின்றார் என்கிறத அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டார் உடனே இங்கிருந்து சத்தம் உண்டா எழுந்த கிரியலை காண்பித்தான் மகிமைப்பட்டது ஹயா எல்லோருமே சுவை ஏற்றுக்கொண்டார்கள் வக்கிரகங்களுக்கு பணிவுடை செய்த கோயில் பூஜாரிகளும் அவர்களோடு ஓடி வந்து இவர்களுக்கு பூமாலையிடம் பரிசலத்தும் ஆரம்பித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவட பிள்ளைகளை ஆண்டுடைய மகிமை வலிய ரங்கம் ஆகிறதுக்கு நம்மளே கிரியுள்ள விசுவாசம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலேலோயா நாம் எல்லோரும் விசுவாசிகளாக ஆயிருக்கிறோம் காண்பட்டிருக்கின்றோம் இன்னும் நாம் கத்தர் சொல்லுகிறதெல்லாம் செய்ய வேண்டும் செய்யும் போது கத்த மகிமை வெளியரங்கமாகும் கற்றுடைய மகிமையை நாம் இன்னும் காண முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படி தேவ மகிமையை கண்ட அவர்கள் எத்தனையோ பேரை நான் சொல்ல முடியும் எத்தனையோ பேரை சொல்ல முடியும் சத்தியனேஸ்வனி அவருடன் தான் நம்முடைய கேரி ஆசிரமத்தை நான் வாங்கினோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த புதுமை அவருடைய காலில் ஒரு கால் போன் டிபி உண்டாகி கால் முழுவதும் அரித்து போய்விட்டு குளலாகிவிட்டது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் காலை முற்றுக்கு கீழே எடுக்கணும் இல்லாவிட்டால் மேலவரைக்கு பரவிடும் என்று சொன்னார் நாளை இத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் அவர் ஆப்ரேஷன் பண்ண விரும்பவில்லை தேவனை விசுவாசித்தார் இல்லையா தேவனை விசுவாசித்தார் நாட்டில் ஆப்ரேஷன் பண்ண மறுத்தார் கடவுள் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நம்பினார் அவருக்காக ஜபங்கள் பல ஏறெடுக்கப்பட்டது மறுநாள் காலை ஆகிவிட்டது இவர் ஆப்ரேஷன் கொண்டு போவதற்கெல்லாம் ஏற்பாடு ஆகிவிட்டது இவர் சொன்னார் டாக்டர் இன்னொரு தடவை எனக்கு விசிலெடுக்கணும் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிட்டுன்னா அன்றைக்கி ஆப்ரேஷன் உடனே அவருக்கு கலையில் மொழ குழம்பிட்டது ஏதோ ரொம்ப திகழடைஞ்சிட்டாரு அதனால் ஏதோ குழப்பத்தில் பேசுகிறாரு அதான் ரிப்போர்ட்டு பழைய ரிப்போர்ட்டை பார்த்தா சரியாக இருக்குது இன்னொரு ஒரு நாளைக்குள்ளே என்ன ஆயிடுது அவருக்கு காலுக்குள்ளே ஒரு ஸ்தந்து ஏற்பட்ட மாதிரி காலுக்குள்ளே ஏதோ ஒரு புதிய பலன் ஏற்பட்ட மாதிரி காலையிலே தெரிந்தது எப்படியும் மற்றவங்க சொல்லியிருக்காங்க அவருடைய திருப்திக்காக செய்ங்க அவருக்கு இன்னொரு எக்ஸ்டே எடுங்க எடுத்தபோது புதிய ஒரு எலும்பு முளைத்து கா பூரணமான குணமடைந்து அவருக்குள்ளே குறுத்து மாதிரி ஒரு எலும்பு முளைத்து காலில் ஒரு மிஸ்டேக் இல்லை டாக்டர் ஆச்சரியப்பட்டார் ஹலையலோயா நேற்று உள்ள எக்ஸ்ரே இப்படி காட்டுது இன்றைக்குள்ள எக்ஸரே எக்ஸ்ரே இப்படி காட்டுது இது என்னவர் கேட்டு அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் கிரியில உங்களுக்கு சொன்னேன் எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் குறித்து அல்லது எதுவாக இருக்கட்டும் நான் இப்பொழுதே நடந்தே வீட்டுக்கு போவேன் நீண்ட நாள் வாழ்ந்து வயதான பிறகு காலமானார் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலேலோயா போது மகிமைப்பட்டது விக்கிரகாராதனை செய்தவர்களும் தேவ மனிதர்களுக்கு முன்பாக பணிந்தார்கள் அருமையானவர்களே இனி ஒரு காலத்தில் தேவ மகிமை வெளியரங்கமாக வேண்டும் மகிமை வெளியரங்கமாக வேண்டும் சொல்லுகிறவர்களே செய்வோம் கர்த்தர் சொல்லுகிறவர்களே செய்வோம் ஆக மூன்றாவது பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறான் பிரதியுத்திரமாக ஸ்ரீயை உன் விசுவாசம் பெரிந்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தன்னுடைய மகனுடைய வருத்தம் நீங்க தன்னுடைய மகளிர் நீங்க ஒரு காமானியில வந்து என்னுடைய மகளுக்கு சுதந்திரம் வேணும் சொன்னார் உண்மையை சொன்னார் அதாவது என்னுடைய நன்மைகளை பிள்ளை எனக்கு தானே வைத்திருக்கிறேன் அவர்களுடைய நாய்க்குட்டிகளுக்கு நான் போடுகிறது அல்ல என்று சொன்ன அவள் கேட்டாள் அவள் கிரியை பாருங்க நீலரை நான் சொல்லி இருந்த போதிலும் நீ இப்படி சொல்லுகிறாய்வா நாய்க்குட்டிகளுக்கு சவாலு வைத்துக் கொண்டு அதாவது அதுக்கு ஏதாவது தரக்கூடாதா ஆண்டவரு கேட்கலாம் எல்லவா சுவாசம் அப்படியே அன்னையுமே அவள் மகள் அன்னாருமே அவள் மகள் சுஸ்தமானாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கிரியினாலே நாமும் இந்த நாட்களில் தேவனுடைய மையமே காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த நாட்களிலே நம்முடைய போன் மூலமாக கைபோன் மூலமாக எத்தனை இடத்திலே தொலைகள் தொலையில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜபம் பண்ணுகின்றோம் அடுத்த நிமிஷத்தில் அடுத்த கொஞ்ச நேரத்தில் நார்மலா இருக்கிறது சொல்லுகின்றார் இந்த பிரச்சனையில நான் இருந்தேன் வேலை சலத்தில் இந்த பிரச்சனை இருந்தது கடவுளத்தை மாற்றிவிட்டார் என்று எத்தனை பேர் சொல்லுகின்றார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே இந்த காரானிய சிறீக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால் விசுவாசம் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாவப்பட்டு அளிப்பேன் என்று யோனா திரைக்கு மூலமாக தேவ செய்தி உண்டாய் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில அழிப்பெயர் என்ற செய்தியை கருத்தர் சொன்ன பிறகும் அவர்கள் அரசர் முதல் ஆண்டு வரைக்கும் மிருக ஜீவர்கள் அவர்கள் புசியாமல் குடியாமல் தங்களை தாழ்த்தி உட்கார்ந்து கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் கிரியைகளை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு செய்வோம் என்று சொன்ன காரியத்தை நிறுத்தி போட்டார் அப்படி இந்த காணானியஸ்திரிக்கு எப்படி சொல்லியிருந்த போதிலும் அவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்தார் அவருடைய விசுவாச கிரியை பார்த்தார் விசுவாச அறிக்கையை கர்த்தர் பார்த்தார் பார்த்து அவருடைய மகளுக்கு அழிப்பேன் என்று கருத்தர் வாக்களிய போதிலும் அவர்கள் கஞ்ச பொருளாதாரிகள் விட்டு மனம் திரும்பிவிட்டால் ஆண்டவர் இறங்குவார் யாருக்கு தெரியும் அவர் இரக்கமுள்ள தேவன் இரக்கமும் மன உருக்கமும் சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ள தேவன் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறவருமா இருக்கிறார் என்ற அந்த அறிவை கொண்டு அரச முதல் ஆண்டு வரைக்கும் தங்களை தாழ்த்தினார் தவறான சொப்பனங்கள் வரலாம் சோதனைக்குரிய சொப்பனங்கள் வரலாம் காண்பிக்கப்படலாம் நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் சத்துரு இப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கின்றார் முறியடியும் என்று நாம் நம்மை தாழ்த்தி கேட்கும் போது அதுக்கத்தர் மாட்டி மூட வல்லவராக இருக்கிறார் அவைகளை நாம் காட்ட வேண்டும் இதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமையப்படுவார் மற்றைய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் ஒரு வாசிங்கள் பதினாறு தேவையான பிள்ளைகளை நம்முடைய கிரியில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நற்கரிகளை கண்டு நற்கரிகளை கண்டுகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மனிதர்கள் உங்கள் நற்கரிகளை கண்டு பல்லகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சவர்கள் முன்பாக பிரகாச நற்கு பிள்ளைகளை பெற்றிருக்கின்றோம் சத்தியத்தை சொல்லியிருக்கலாம் நற்கரீ இல்லாவிட்டால் ஒருவர் மகிமைப்படுத்த மாட்டார்கள் நாம் ஆரா துசிப்பார்களே ஒளிய மகிமைப்படுத்த மாட்டார்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தால் விசுவாசத்தை நாம் கிரியிலே காட்ட வேண்டும் பிள்ளைகள் நாங்கள் என்று நாம் அவர்களை கிரியிலே காட்ட வேண்டும் அலேலோயா அலேலோயா பாஸ்டர் அடிக்கடி சொல்வார்கள் நான் வீட்டம்மாவுக்கு அதாவது பல்வலினால் ரொம்ப சத்தம் அவருங்க வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில் யாரும் கிடையாது சத்தம் போட்டு ரொம்ப அந்நிய பாச மகாராஷ்டிரா மராட்டிய மக்கள் ஒத்தியில் அவர்கள் குளிர்ந்தாரு அப்படி இருக்கும்போது உடனே ஆள் போயிருக்கிறது ரொம்ப சங்கடப்படுங்கிறது உடனே லீவ் போட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்க அப்படின்னு அவங்க வந்தாங்க வந்து உடனே அவங்களுக்கு கார் பிடிப்பு கொண்டுபிடி ரொம்ப பாசமாக இருப்பாங்க பக்கத்தோட மக்கள்லாம் அப்போ அப்படி சொல்லியிருக்கேன் கார் பிடித்து உடனே கொண்டு போகணும் ரொம்ப கஷ்டப்படுது அப்போ சரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கதை அடைச்சிட்டு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நேரம் விசுவாசத்தை பற்றி யோபனுடைய சரீரத்தில் எவ்வளவு புழுக்கள் இருந்திருக்கும் அவர் புழுக்கள்லாம் அடைபற்றி இருந்தது அவர் சாம்பல் உட்காந்து ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருந்தது லாஸ்ட் ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு எத்தனை புழுக்கள் சரீரத்தில் நாலு நாள் ஆகி அதெல்லாம் கற்று மீட்டு கொடுத்தார் அல்லவா அவனுடைய பள்ளியில் ஒரு புழு தானே இருக்கிறது இதை மாற்ற தேவனுக்கு வல்லமை இல்லையான மாண்டவருக்கு கத்தரால் முடியும் அல்லவா என்று சொல்லி விசுவாசத்தை ஊட்டின உடனே அந்த விசுவாசத்தின் மூலமாக வழியெல்லாம் போயிட்டு வேலுயா அடுத்த அளவு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களாக வந்து கேட்டார்கள் என்ன நடந்தது டாக்டர் இடத்துல போகலையா மருந்து வாங்கிட்டு வந்தீங்களா வரும்போது மருந்து போட்டு சோமாக்கினீங்களா இல்லை இயேசுவை விசுவாசி வேலுயா இயேசுவை விசுவாசித்தோம் அவர் வீகளெல்லாம் மாற்றியிருக்கிறாங்க மனிதர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நீங்கள் ஆராதிக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும் வெளிச்சம் அவள் முன்பாக பிரகாசிய கிடவது வசிக்கிற இடங்களிலே சுற்றம் சூழ நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்கிறதை நாம் கவனிப்பா நாம் விசுவாசிக்கிறோம் சுவாசம் சுவாசித்து நடங்குகிறது என்று நாம் முதலே வாசித்தோம் முதலே வாசித்தோம் சுவாசம் இளைஞர்கள் தண்டித்து போடுவார் நம்மளை கொண்டு போறட்சி போடுவார் நம்மளை கஷ்டப்படுத்துவாரு நழுங்குகிறது நீங்களும் சுவாசிக்கிறீர்கள் என்ன வித்தியாசம் ஆனால் எப்படின்னா நான் போன வாரம் சொன்னேன் கேட்டாங்க ஐயா ஒரு ஆள்கிட்ட ரெண்டு ஆவிக்கிறீம் செய்யுமா பிரசங்கம் அட தேவதூதனை போல பிரசங்கம் இருக்கு ஐயா கீழே இறங்குறோன்ன ஜீவியம் எல்லாம் சுவாச மாதிரி இருக்குது என்று கேட்டார் அவர்களுக்கு நாம் என்ன சொல்வது அவருடைய பலகிரமாக இருக்கலாம் ஆவியை சொல்லாதீர்கள் அப்படி பிலகினமாக இருக்கலாம் என்று நாம் அதில் சொன்னோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மிடத்தில் கிரியில் ஆகவிட்டால் ஆவ யாரும் மகிமைப்படுத்த மாட்டார்கள் யாரும் நாம் வழிபடுகிற தேவனை பின்பற்ற மாட்டார்கள் நம்முடைய சொல்லி நிமித்தம் யாரும் அப்படி ஆக மாட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் சுவாசிக்கிறனாம் கிரியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்ன நடக்கும் எதற்காக வரப்போகிறார் வெளிப்படுத்தின பனிரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் சீக்கிரமாய் வருகிறார் சீக்கிரமாய் வருகின்றேன் அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சீக்கிரமாய் வருகிறேன் எதற்காக அவனுடைய கிரியளுக்கு தக்க நான் அழைக்கும்பாலன் என்னோடு வருகிறார் ஹலே லோய்யா ஹலேயா ஹலே இலையா வந்தாரும்தான் நாள் நாலு நாளைக்கு முன்னால் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் கேட்டேன் உங்களுக்கு இப்போ ஓவர் டைம் எல்லாம் உண்டா என்று கேட்டேன் ரொம்ப ஆசூர்வமா இருக்கும் ஓவர் டைம் நிறைய பார்க்கிறான நிறைய சம்பளம் வாங்குறேன் என்று சொன்னார் மற்றபடி நான் வேலை பார்க்கிற சம்பளத்தை வைத்து ஒன்றும் சமாளிக்க முடியவில்லை ஓவர் டைம் நிறையா இருக்கிறது நான் ரொம்ப பிரயாசப்படுகிறேன் நிறையா காசு கிடைக்கிறது என்று சொன்னார் அருமையானவர்களே ஆண்டவர் வரப்போகிறார் எதுக்கு சம்பளம் கொடுக்க வரப்போகிறார் சம்பளம் போட யார் யார் எப்படி வாழ்ந்தார்களோ அதற்குரிய கூலி கொடுக்க வரப்போகின்றார் அவனுடைய கிரிகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது வந்து நான் அதை உங்களுக்கு அது அப்படினாலே நாம் நற்கிரியுடையவர்களாக இருப்போம் ஹலே லூயா நற்கிரியுடையவர்களாக இருப்போம் அவ்வளோ அவருடைய பிதாவை எல்லோரும் மகிமைப்படுத்துவார்கள் அவருடைய ஆண்டவராக ரொம்ப நல்லவர் என்று சொல்ல முடியாக இருக்கும் அருமையான நம்மை வைத்து நம்முடைய ஆண்டவருக்கும் பெயர் வைப்பார்கள் அது அப்படி நாம் செய்வோமாரு ஹலே லோய்யா கிரி இல்லாத விசுவாசம் சத்ததாக இருக்கிறது என்பதை நீ அறிய வேண்டுமோ என்று தேவைய திருவாக்கு யாக்கோபு சொல்லுகின்றார் அவரகம் விசுவாசத்தை பார்த்தோம் மார்த்தாலுடைய விசுவாசத்தை பார்த்தோம் பெரும்பாடு உள்ள விசுவாசத்தை பார்த்தோம் அருமையான தேவனுடன் பிள்ளைகளை காணானிய ஸ்திரீகனுடைய விசுவாசம் எவ்வளோ பெருந்தென்றும் பார்த்தோம் ஆனால் நம்முடைய விசுவாசம் கிரியிலே வெளிப்படட்டும் கத்தராயி தேவர் வருகின்றார் நம்முடைய கிரியர்களுக்குரிய பலனைத்தான் வருகின்றார் நாம் நற்கிரியை செய்து அதிக பலனை பெற்று பரலோகத்தில் மேன்மையானவர்களை அடைந்து கொள்ள இறைவன் நமக்கு